வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று அவர்கள் எழுதியுள்ள உங்கள் வாழ்க்கை உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்துவதற்காக ஏற்பட்டது அதை உங்கள் ஆன்ம சக்தியை பயன்படுத்தி செய்யுங்கள் தைரியசாலிகளுக்கு முடியாதது என்ற சொல்லே அகராதியில் இருக்காது வாழ்க்கை முழுவதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தைரியமாக துணிச்சலாக இருப்பது என்பது குறிப்பாக மிகவும் அபாயகரமான சோதனைகள் மிகுந்த நிலைகளில் சிரமம்தான் தொடர்ந்து வரும் தோல்விகள் எவரையும் துகளும் செய்யும் அவர்கள் தங்கள் முயற்சியில் பின்வாங்குவது ஒரு விதமான தப்பிக்கும் ஒரு வகை நண்டுகளை பார்த்திருப்பீர்கள் தோற்றத்தில் மிகச் சிறியதாக இருக்கும் இவை சப்தமோ எதிர்ப்போ சட்டென்று பின்வாங்கும் இதை பிடிப்பது மிகச் சுலபம் இந்த வகை நண்டுகள் உள்ள நீரில் ஒரு கல்லை எரியுங்கள் அவைகள் பின்னால் ஒரு வலையை முன்னமே விரித்து வைத்தால் தண்ணீரில் கல்விழும் ஓசை கேட்டு நடுங்கி தானே பின்னால் நகர்ந்து வளைக்குள் விழுந்துவிடும் நான் இந்த நண்டுகளுடன் சிறுவயதில் பலமுறை இந்த தந்திரத்தை பயன்படுத்தி பிடித்திருக்கிறேன் தன்னுடைய எதிரிகள் தன்னை விட முன்னால் இருப்பார்கள் என்று நம்பும் மனிதர்கள் தோல்வியை சந்திப்பது இதுபோல் பின்வாங்குவதால் தான் அபாயம் முன்னால் வருவதில்லை பின்னாலிருந்தும் பிடிக்கலாம் தைரியத்துடன் தனக்கு வரும் தடைகளை மேற்கொள்ளும் போது புதிய வழிகள் தோண்டலாம் தோல்விகளை சந்திப்பவரா உங்களது இலக்குகளை பாதியிலேயே விட்டுவிடுபவரா அப்படியானால் நீங்கள் தீவிர முடிவு எடுப்பதில் குழப்பம் அடைபவர் என்று அர்த்தம் முடிவு எடுக்க முடியாதவர்கள் செயல் வீரர்களாகவும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் மகிழ்ச்சி தராத அனுபவங்களையும் காயப்படுவதையும் விரும்பாதவர்கள் என்றால் மற்றவர்களுடன் ஏற்படும் உறவுகளை தவிர்ப்பீர்கள் அதற்கு மேலாக முன்னால் சொன்ன நண்டை போல் பின்வாங்கி உங்களை காப்பாற்றிக் கொள்ள முனைவீர்கள் இது தவறு நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் துணிச்சலுடன் முன்னோக்கி வைக்க வேண்டும் நீங்கள் எப்படி சாக விரும்புகிறீர்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து ஓடி செத்தால் உங்களை கோழை என்பார்கள் நீங்கள் ஏன் ஓர் போர் வீரனைப் போல் முன்னே சென்று உயிர்விடக்கூடாது வெற்றியை தேடி துணிச்சலாக மேற்கொள்ளும் பயணத்தில் முன்னே சென்று உயிர் துறப்பதை நான் வரவேற்பேன் உங்கள் தைரியத்தின் முன் தோல்வி தோற்க வேண்டும் அதற்கு நீங்கள் தெளிவான முடிவுடன் வேலை செய்வது முக்கியம் தைரியமும் துணிச்சலும் வெளியிலிருந்து வருவதல்ல உங்களுக்குள் இருந்துதான் நீங்கள் துணிச்சலாக முன்னேற முயலும் அது உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும் துவழுவது கூடவே கூடாது தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் இந்த தைரியமான பயணம் உங்களுக்கே ஆச்சரியத்தை தரும் தைரியம்தான் வெற்றியை கொண்டு வரும் துணிவே துணை என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்